தெய்வ செற்கிழார் பெருமான் அருளைய திருத்தொண்டர் புராணம் திருமலை சிறப்பு என்ற பகுதியில் இடம்பெறும் நந்தியம்பெருமானின் சிறப்பு குறித்த பாடல்கள் வேதனான் நெற்றியில் கண்ணர் நங்கள் நாதனாம் வேதனான் புரந்தரன் முதலாம் விண்ணபரெண்ணில மற்றும் காதலால் மிடைந்த முதற் பெருந்தடையாம் கதிர்மணி கோபுரத்து உள்ளார் கதிர்மணி கோபுரத்து உள்ளார் பூதவேதாள பெருங்கணநாதரே பொற்றிடப்பொதுவில் நின்றாடும் நாதனார் ஆதி ார் ஆதி தேவனார் கோயில் நாயகல் நந்தியும் பெருமா